இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை சந்திக்க செல்கிறேன் என்றார் வானவர் அவரிடம் அவரிடம் உனக்காக உள்ளதா என்று கேட்டார் அவரை நான் நேசிக்கிறேன் என்றார் அப்போது வானவர் நான் உம்மிடம் வந்த அல்லாஹுவின் தூதராவேன் நிச்சயமாக அல்லாஹர் விஷயமாக சகோதரரை நீர் நேசிப்பது போல் உம்மை நேசிக்கிறான் என்றார் என நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஆறு ஏழு